ஒரு பெண் ஒரு கிழவு இருந்தார் அவர் தொழில் கோதுமையை எடுத்து சட்டியில் போட்டு வேக வைத்து தொழில் கோதுமையின் உணவை தயார் செய்வார் நாங்கள் ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டு திரும்பியதும் அந்த பெண்ணிற்கு சலாம் கூறுவோம் அவர் அந்த உணவை எங்களுக்கு கொடுப்பார் ஆறு இரண்டு நான்கு எட்டு